அது மேல சில பேர் அத்தியாசம் இல்லாமலே சாஸ்திரம் சாஸ்திராரம்பர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவ ஆட்சேபம் அந்த ஆட்சேபம் தெரியவில்லை அப்படிங்கறத சொல்லி சொல்லி முடிச்சா இதுக்கு மேல ஒரு ஆட்சேபம் இருக்கு சத்தியமாக இருந்தால் யாரத்தான் ஆகையா இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் எந்த மாதிரி இருந்தாலும் நிவத்தி ஆகாது சத்தியம் பரமார்த்த சத்தியம் திருவித சட்டா சொல்றது வந்து சாதுகாத்திய சத்தா வியாவகாரிக சட்டா பரமார்த்திக சட்டா சத்தியமாக இருந்தால் நிவிறியாகாது அப்படின்னு சொல்ற சத்தியங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீர்களா வியாபகம் ஆனால் பரமார்த்த சத்தியமாக இருந்தால் நிவிற்த்தியாகாது நீங்க சொல்றதாக இருந்தாலும் அதாவது அதாவது பரமார்த்த சத்தியம் அபரமார்த்த சத்தியம் அப்படின்னு ரெண்டு பிரசித்தமே இல்லை சத்தியம்னு ஒரே சத்தியம்தான் மிச்சைன்னு சொன்னா சத்தியம் மிச்சை அப்படின்னு ரெண்டு விதம் தான் பிரதிஜிமே இல்லை சத்தியத்துக்குள்ள இது வந்து பரமார்த்த சத்தியம் அபரமார்த்த சத்தியம் ரெண்டு விதமான சத்தியம் கிடையாது அதனால பரமார்த்த சத்தியமாக இருந்தால் நிவர்த்தியாகவே அதையும் இந்த விஷேகணம் போறது தற்போது பரமார்த்த சத்தியம்னு விசேஷனம் போடுறது சத்தியம் ரெண்டு விதமாக இருக்கிற அபரமார்த்த சத்தியம் பரமார்த்த சத்தியம் சத்தியம் இருக்குங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பரமார்த்த சத்தியமாக இருந்தால் விருத்தியாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படியானால் எனக்கு இந்த பரமார்த்தங்கிற விசேஷணம் போட்டது ஏன்னா ரெண்டு விதமான சத்தியமே கிடையாது பிரமாணத்தினால எது தெரிகிறதோ அது சத்தியம் அப்படின்னு வைக்கின்றேன் பிரமாணத்தினால இந்த வஸ்து இருக்கு அப்படின்னு எந்த வஸ்து தெரிகிறதோ அந்த வஸ்து தான் சத்தியம் அப்படிங்கிற சப்தத்தம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்ப சத்தியமாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஞானத்தினால நிவிற்த்தி வராதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படியானால் இந்த பிரபஞ்சம் சத்தியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அதாவது பிரமாணத்தினால இது சித்தமாகாது அப்படின்னு நீங்க சொல்லணும் பிரபஞ்சம் பிரமாணத்தினால இருக்குங்கிறது சித்தமாகாதுன்னு சொல்லணும் ஆனால் அது நீங்களே ஒப்பிடுவே இல்லை பிரபஞ்சத்துல வியாபகார சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யம் வருமானம் சர்வ பிரமாணத்தினாலே பிரபஞ்சம் இருக்குங்கிறத நீங்களே ஒப்புதல் ஆகையால பிராமணிக்கமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகாது அப்படின்னு நீங்க சொல்ற வாக்கியம் தசு பிரபஞ்சம் பிராமணிக்கம்னு நீங்களே ஒட்டுந்திருக்கிறபடியால நிவர்த்தி ஆகிறதுக்காக இது பிராமணிக்கம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு ஆட்சேபம் தெரிவிக்கிறார்கள் அதாவது சத்திய என்ன அர்த்தம் பிரமாணத்தா இல்ல பிரமாணம் அர்த்தமா அப்படின்னு விசாரித்து ஒரு ஆக்ஷேபம் இந்த ஆட்சியை வரைக்கும் நம்ம எங்களுக்கு சமாதானம் சொல்லணும் அப்படின்னு கேட்ட பரமார்த்த சத்தியம் அபரமார்த்த சத்தியம் சொல்றதும் சார் சத்தியமாக இருந்தால் நிவர்த்தி ஆகாது நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அது சத்தியம் இல்லைன்னு தீர்மானம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நாம சத்தியத்தை பிரிச்சுப்போம் மிச்சையில சித்தமானதுக்கு அப்புறம் மிச்சைக்குள்ள இது சத்தியம் இது ரொம்பவும் மிச்ச அப்படின்னு மிச்சைக்குள்ளதான் ரெண்டு காரணம் பண்ணணுமே இல்ல சத்தியத்துல ரெண்டு விதம் பண்ண சத்தியமாக இருந்தாலும் நிவிறி ஆகாதுங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டியது அப்படியானால் பிரபஞ்சம் தியானத்தினால நிவிற ஆகலத்தனால சத்தியம் இல்லைன்னு தீர்மானம் இருக்கிறது அதாவது மிச்சை தான் அப்புறம் இந்த மிச்சைக்குள்ள நாம ரெண்டா திகிச்சுக்கலாம் பிராத்திகாரிகம் வியாவகாரிகம் அப்படின்னு வச்சுக்கணுமே தான் அந்த வியாவகாரிகம்னு சொல்லறது சத்தியம்னு சும்மா சொல்லறது லோகத்துல சொல்லிட்டு இருக்கா சத்தியம் இல்ல இதுக்கு ஒண்ணும் ரெண்டு விதமான சத்தியம் கிடையாதுதான் ஒரே சத்தியம் அதுதான் பரமா சத்தியம் தேவையுடைய ஆனா அது சத்தியமாக இருந்தால் பிரபஞ்சத்துக்கு தியானத்தினால நிகழ்ச்சி வராது அதனால பிரபஞ்சங்கிறது ஈர்ச்சை தான் அத்தியாசம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஸ்வரூபம் என்னன்னா இந்த தேகம் இந்திரியம் அத சூக்ம தேகம் சூல தேகம் பாக்கிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் ஆத்மா தன்னிடல ஒரு அத்தியாசம் சிரமத்தை ஏற்படுத்திக்கிறது நான் தான் இது அப்படின்னு சமத்தை ஏற்படுத்திக்கிறது இதுதானே அத்தியாசம் அத்தியாசம் என்ன கேக்குறேன் உங்களுக்கும் ஆத்மா ஒரே ஒரு ஆத்மாதான் இருக்கு இரண்டாவது ஆத்மா கிடையாது ஏகமேவோ அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாசம் வந்தது பரமாத்மாவுக்க ஜீவாத்மாவுக்க சித்தாத்மாவுக்க பரமாத்மாவுக்கு அத்தியாசம் வந்தது சொல்றதே அபத்தமா இருக்கு ஏன்னா சூழ்நிலை ஒரே இருட்டில் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அது எப்படி விருத்தமோ அந்த மாதிரி பரமாத்மா சொரூபத்துல ஒரே அத்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றது சரி அப்ப ஜீவாத்மாவுக்குதான் இந்த அத்தியாசம் அப்படின்னு சொல்லலாமே அப்படியான அரு பரமாத்மா ஜீவாத்மா இருக்கும் வேற என்ன நீ ஒத்துக்கலையோ அவித்யா சம்பந்தத்தினால ஜீவாத்மா பரமாத்மான்னு ஒரே ஆத்மா ஒரே ஆத்மா அவித்யால ஜீவாத்மா பரமாத்மான்னு அப்படி இருக்கும் போது அத்தியாசம்ங்கிறது ஜீவாத்மாவுக்கு வருது பரமாத்மாவுக்கு இல்லை அப்படி சொல்லலாமே அப்படின்னு கேட்டா ஜீவாத்மாவுக்கு அத்தியாசம் சொல்றது வேற ஒரு விஷயம் ஜீவாத்மாங்கிறது அவிட அத்தோடு சேர்ந்த ஆத்மாவது அதாவது அத்தியாசம் அவித்யாத்தியாசம் ஆத்மாவது அவித்யாத்தியாசம் எதுல வந்தது எந்த சைதன்யத்துல வந்ததுன்னு சொன்னா அவித்யாத்தியாசம் இருக்கக்கூடிய சைதன்யத்துல இந்த அவித்யாத்தியாசம் வந்ததுன்னு சொன்ன மாதிரி இருக்கு இத கொஞ்சம் ஸ்பெஷலா சொன்னா இப்போ மனுஷந்த கம்பு வச்சிருந்திருக்கிற மனுஷியால் குச்சி வச்சிருக்கிற மனுஷால் குச்சி வச்சுக்காத மனுஷனு ரெண்டாவது எல்லா மனுஷாலும் வந்தாச்சு இருக்கிறவளா இருக்கணும் இல்ல குச்சி இல்லாதவளாக இருக்கணும் தண்டியாக இருக்கணும் இல்ல அதியாக இருக்கணும் இப்ப இந்த ரெண்டு விதமான மனுஷம்பி இல்லாத மனுஷன் கிட்ட இருக்கிறார் குச்சியில் இருக்கக்கூடிய மனுஷன் கிட்ட தண்ட சம்பந்தம் வர அப்படின்னு கேள்வி தப்பு சுரம் குச்சி இல்லாத மனுஷன் அதாவது தண்ட சம்பந்தம் இல்லாத மனுஷனுக்கு தண்ட சம்பந்தம் வருதுங்கிறது விருப்பமா செய்யும் இல்லையா தண்ட சம்பந்தம் இல்லாத அப்படின்னு சொல்றது அந்த தண்ட இல்லை என்று திருமணமா செய்யணும் அப்ப இருக்கிற அப்பேற்பட்ட மனுஷனுக்கு தண்ட சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றது விருது தண்ட சம்ப மனுஷன் இருக்கானண்ட சம்பந்தம் வருதுன்னு சம்பந்தம் வரத்துக்கு முன்னாடியே அவன் தண்ட சம்பந்தத்தோடு இருந்தான் குச்சி உள்ளவனாக இருந்திருக்கான் அப்பதான் குச்சி உள்ள ஒரு குச்சி சம்பந்தம் வந்தது அப்படின்னு சொல்லலாம் அது அப்படி சொன்னா அமரச கொள்கை அவித்யா சம்பந்தம் எங்க வந்தது அவித்யா சம்பந்தம் அவிட சம்பந்தப்பட்ட ஒரு ஆத்மாவில அவித்யாத்தியாசம் ஏற்பட்டது அப்படின்னு நீங்க சொன்னாங்க இந்த அவித்யாத்தியாசம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே அந்த அவித்யா சம்பந்தம் இருக்கு அந்த அவித்யா சம்பந்தம் எப்படி ஆத்மாவில வந்ததுன்னு கேட்டா அதுவும் நீங்க இதே மாதிரி அவித்யா சம்பந்தம் உள்ள ஆத்மாவில்தானே வந்ததுன்னு சொல்லணும் இப்படி சொல்றதுக்கு ஒரே அம்மா ஆக ரெண்டு விதத்துல பார்த்தாலும் இதுல தப்பு வருது நீங்க அத்தியாசம் சொல்ல முடியாது இந்த அதுக்குற மாதம்ியாயசாஸ்திர அசகுப்தரம் அதாவது ஜாதிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது அந்த மாதிரி கேள்வி கேட்டால் உன்னுடைய சித்தாந்தத்தில் ஆதி ஒரு உதாரணக்கார பர்வதத்துல தூமத்தை பார்த்து அக்னி இருக்குதுன்னு ஒருத்தர் அருமானம் இப்ப தூமு ரெண்டு விதமா இருக்கு சாத்தியத்தை வச்சுருக்கோம் அதாவது வங்கிய ரெண்டு விதம் வங்கிங்கிறது ரெண்டு விஷயம் அதாவது பருவத்தீய வங்கி வங்கி ரெண்டாவது இருக்காங்க அதாவது பருவதத்துல இருக்கக்கூடிய நெருப்பு பருவதத்துல இல்லாத நெருப்பு இதை மூணாவது நெருப்பு இருக்க முடியாது எல்லா அளவுக்கும் இதுல அடங்கிடுது சொன்னா பருவத்தீதம் இல்ல அபர்வதீயம் இது ரெண்டும் உள்ள அக்னி சாமான்யம் அடங்கிடுது இதை தவிர மூணாவது ஒரு அக்னிங்கிறது கிடையல இப்ப நான் என்ன கேட்கிறேன் இந்த பர்வகத்துல அக்னி இருக்குன்னு சொல்றையே பர்வத்தீய அக்னி இருக்கு அப்படிங்கிறத நீ ஹூமத்தினால சாதிக்கிறியா இல்ல அபர்வதீய அக்னி இருக்குங்கிறத சாதிக்கிறியா அப்படின்னு கேட்போம் அபருவீ அக்னியை நான் சாதிக்க முடியும் பருவத்துல இல்லாத அங்கே பருவத்தில இருக்குன்னு சொல்றதே அவர் அது சொல்ல முடியாது அதனால பருவத்தில இருக்கக்கூடிய அக்னி தான் பருவதத்தில் இருக்கிறதாக நான் சாதிக்கிறேன் என்று சொன்னால் நீ இதுக்கு முன்னாடி திருஷ்டாந்தம் சொன்னியே திருஷ்டாமித்தில மகானசத்தில திருஷ்டாந்தமாக இருக்க மகானசத்துல அக்னியும் ரூபமும் சேர்ந்து இருக்கு அதனால இங்கேயும் அக்னி இருக்கணும் ஆனா மகானசீய திருஷ்டாத்திலே பருவத்தீய வங்கி இருக்குமோ இருக்க முடியாது மகாநசத்திர பருவத்தில் இருக்கூடிய வங்கி மகாநகரத்துல எப்படி வர முடியும் திருஷ்டாங்கல் திருஷ்டாங்க வங்கியும் பர்வதீய வங்கி ஆனா திருஷ்டாந்தத்தை மகாநசம் சொல்ற மகாநசத்துல பர்வதீய வங்கி இருக்காரு பர்வதீய வங்கியனா பர்வத்தில இருக்கக்கூடிய வங்கி மகாநகத்துல எப்படி வரப்போவது வராது ஆகையாலே இந்த அனுமானம் தப்பு சொன்னா இப்ப தப்புன்னு சொல்றதுதான் தப்பு ஜாதிட்ட ஏன்னா அந்த விசேஷங்கள் போடுறதே கிடையாது மகான தேவணி சாதிக்கிறேன் பருவதேவன் சாதிக்கிறேன் அப்படிங்கிற விசேஷங்கள் சாதிக்கிறது வஞ்சி கொண்டு பருவத்தில் நான் எதை சாதிக்கிறேன்னு சொன்னா வந்திய சாதிக்கிறேன் பருவ தேவிய பருவதேவந்தியனா விசேஷனம் போடுறது தா சாதிக்கிறதுக்கு அப்புறம் அது பர்வதத்தில் இருக்கிறதுனாலே அது பருவதேவன் ஆகும் இதுதான் இருக்கு சரியான அதே மாதிரி இந்த இடத்துல எங்க ஏற்பட்டது தப்பு புருஷனுக்கு அது தண்டியாவா அதண்டியாவையும் சேர்த்து சாதாரணமா சொல்லும் புருஷன் அந்த புருஷனுக்கு தண்ட சம்பந்தம் ஏற்பட்டது அதனால அவன் தண்டியானா அப்படின்னு தான் சொல்லணும் இதுதான் சமாதானம் அதே மாதிரி இந்த அவித்யா சம்பந்தம்யத்துக்கு ஏற்பட்டது ஜீவனுக்கு ஏற்பட்டதா பரமாத்மாவுக்கு ஏற்பட்ட அந்த கேள்விக்கு பத்தி சொல்ல முடியாது அவித்யா சம்பந்தம் சைதன்யத்துல ஏற்பட்டது சைதன்யம் பொருளாக இருக்குது இங்க என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா அவித்யா சம்பந்தம் ஆன இந்த சைதன்யம் மூணாக பிரிந்தது ரெண்டாம் தெ தெ மூணா தெரிஞ்சது எப்படி மூணாம் தெரிஞ்சது இந்த வியாக்கியாவுடைய மதத்துல ஜீவனும் ஈஸ்வரனும் அதாவது பிரதிபிம்பவாதம் இவருடைய பிரதிபிம்பவாதம் அவசரவாதம் பிரதிபிம்பவாதத்தை அனுசரிக்கிற ஒரு இது என்ன அப்படின்னு பார்ப்போம்னா ஒரு கண்ணாடி ஒரே ஒரு இந்த முகம் கண்ணாடி எதிர்த்தா போல இருக்கும் போது மூணாக மூணாக கண்ணாடியில ஒரு முகம் அதுக்கு பிரதிபிம்ப இந்த பிரதிபிம்பத்துக்காக பிரதிபிம்பத்துக்கு பிம்பமானது இன்னொரு முகம் பிம்பம்னு ஒண்ணு பிரதிபிம்பம் ஒண்ணு முகம்னு ஒண்ணு முகம்னு சொன்ன உபயானும் முகம் பிரதிபிம்பமும் முகம்தானே பிம்பமும் முகம்தான் பிரதிபிம்பமும் முகம்தான் முகம்னு ஒண்ணு பிரதிபிம்ப முகம்னு ஒண்ணு பிம்பமுகம்னு ஒண்ணு மூணு ஆயிடு அந்த விருத்தில பாக்கிறது இந்த அவித்தையோ மாறையோ ஏதோ ஒரு உபாதி வச்சுருக்கோமே இந்த உபாதியில சைத்தன்யத்துக்கு சம்பந்தம் ஒரே சைத்தன்யம் தான் இருக்கும் ஏதாவது அதி அந்த சைதன்யத்துக்கு உபாதியில சம்பந்தம் வரும்போது மூணு சைத்தன்யம் வந்திருக்கும் எப்படின்னா பிரதிபிம்ப சைத்தன்யம்னு இந்த கைதன் ஒண்ணு உபயான சைதன் இப்ப இதுக்கு மேல பார்க்கலாம் அதித்ய சம்பந்தத்தில் மூணு ஆண்டு மூணு சைதன் அதுக்கு மேல நம்ம கல்பனை பண்ணலாம் இப்ப இந்த அதித்யங்கிறது இந்த அதித்யானது தன்னுடைய காரியம் அவிச்சையுடைய காரியம் தான் அத்தியாசம் காரியான அத்தியாசம் எந்த சைதன்யத்துக்கு வருது அது என்ன சொல்லணும்னு கேட்டா அவிச்சேல பிரதிபிம்பமான அந்த சைதன்யத்துக்கு தான் அத்தியாசம் வருது அவித்தையால வரக்கூடிய அந்த அகம் மனுஷா இத்தியாதி அத்தியாசம் வேக இன்றையாதி சாதாரண அத்தியாசம் வருதுன்னு சொல்றோமே அந்த அத்தியாசம் எடுக்கு வந்ததுன்னு சொன்னா அவிச்சேல பிரதிபிம்பிதமாக இருக்கக்கூடிய சைதன்யத்துக்குத்தான் வந்தது அதனுடைய திருப்போ அல்லது பானையில ஜலம் இருக்கணும்னு சொன்னா அது பானைக்குள்ள ஒரு இடவெளி இருக்கணும் ஆகாசம் இருக்கணும் அப்பதான் அதுல ஜலம் விட முடியும் இல்லையா இப்ப பானையில ஆகாசம் இருக்கு அந்த ஆகாசத்துல ஜம்யிக்க இருக்குலம் இருக்குலத்துல மேல இருக்க அதாவது இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆகாசம் பிரதீகிக்கிறது இப்ப இந்த மூணு ஆகாசமா இருந்துச்சு ஆகாசம்னு ஒண்ணு அதாவது மொத்த ஆகாசம் மேல கீழே எல்லாம் சேர்ந்து ஒரே ஆகாசம் நடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம்னு ஒண்ணு மேல மாத்திரம் இருக்கக்கூடிய ஆகாசம் ஒண்ணு பிரதிபிம்ப ஆகாசம் அசைஞ்சிருக்கு ஜலம் அசைஞ்ச உடனே இப்ப எந்த ஆகாசம் அசையும் நடத்தக்குள்ள இருக்கக்கூடிய நிஜமான ஆகாசம் ஜலம் தான் செய்யறது அந்த ஆகாசம் அப்படியே இருக்கு அதுல ஒண்ணு ஆட்டா இல்ல மேல அந்த நட்சத்திரம் இருக்கு அந்த ஆகாசம் அதுவும் அசையல ஜல அசைஞ்சது பிரதிபிம்பிச்சிருக்கே அதுல நட்சத்திரம் மேகம் எல்லாம் தெரிகிறது பிரதிபிம்ப ஆகாசம்னு ஒண்ணுங்க இதுதான் அசைய ஜல அசையும் போது ஜலத்துல பிரதிபிம்பிதமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாசம் தான் அசைறது அதுக்கு பிம்பமான ஆகாசமோ வெறும் ஆகாசமோ அசையில அப்படிங்கிறது இப்படி பார்க்கேல உபாதி ஜலத்துல வரக்கூடிய ஜலன ஜலத்திர பிரதிபிம்பிதமான ஆகாசத்தில் தெரிகிறது இந்தபடி இது கிட்ட அந்த மாட்டா இதே மாதிரி அவிக்கேட வரக்கூடிய விகாரணங்கள் அதாவது அதனுடைய பரிணாமம் தானே எல்லாமே அவிக்கியுடைய அதனால வரக்கூடிய அத்தியாசமும் இது எல்லாம் எங்க ஏற்படுறதுன்னு கேட்டா அவித்தியில பிரதிபிம்பிதமாக இருக்கக்கூடிய சைதன்யத்துலதான் இது எல்லாம் உண்டாகிறது அவித்யா பரிணாமமான மனசு மனசு சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரம் இந்த எல்லா சரீரத்தினுடைய அத்தியாசமும் அவிக்கியல பிரதிபிம்பிதமா இருக்கக்கூடிய சைத்தன்யத்துக்கு வருகிறதோட உண்மையான சைத்தன்யம் இருக்கு நிஜ சைத்தன்யம் பிம்பச்சைத்தன்யம் பிம்பச்சைத்தன்யத்துக்கோ பிரதி குபயசூமான ஒரு சைத்தன்யம் அந்த ஒரு விசேஷம் அவித்தேட்டு சம்பந்தம் எந்த சைதன்ய சொன்னோமோ அந்த சைதன்யத்துக்கு ஒரு இடம் இதுவும் வரல வந்தால் அகத்தியல சம்பந்தம் வந்ததுனால பிரதிபிம்ப சைதன்யம் உங்களுக்கு தனிப்பட்டு வந்தது அதுக்குதான் சகரதந்தும் வந்து இதுதான் ஜீவன் ஜீவன் இப்ப ஜீவன் இது வந்து நான் சொன்னது பிரதிபிம்பவாதிகள் சொல்லக்கூடிய எல்லா மதக்கும் சமான ஒரு பிரக்கிரிய அது பிரதிபிம்பாதம்னு எடுத்துட்டோம்னா அது வந்து ஜீவனை பிரதிபிம்பமா சொல்லக்கூடிய எந்த பட்சமா இருந்தாலும் எல்லா பட்சத்துக்கும் இந்த பிரகிரிய சமான பிரகிரிய பிரகடாசக்காரர் என்ன பண்றாருன்னா அவர் ஈஸ்வரனையும் பிரதிபிம்பம்னு சொல்றாரு ஈஸ்வரனும் பிரதிபிம்பம் ஜீவனும் பிரதிபிம்பம் ரெண்டையும் பிரதிபிம்பமாக வச்சுக்கொண்டு வச்சிருந்து பேசுகிறவர் அப்படி சொன்னாரு ஜீவனையும் ஈஸ்வரனையும் பிரிக்கிறதுக்கு ரெண்டு உபாதையும் தேவைப்படும் இல்லையா ஒரே கண்ணாடியில ஒரு முகம் ரெண்டாக தெரியறது இல்லையா ரெண்டு உபாதிகள் இருந்தா தான் இது ரெண்டா பிரிக்க முடியும் ரெண்டு பிரதிபிம்பமாக பிரிக்க முடியும் அப்படி இருக்கிறதுக்கு ஜீவனையும் ஜீவனும் பிரதிபிம்பம் ஈஸ்வரமும் பிரதிபிம்பம்னு சொல்லமையானால் அப்ப இவருக்கு ரெண்டு உபாதிகள் தேவைப்படும் ஆனா ரெண்டு உபாதிய சொல்ல முடியல ஏன்னா அவித்யும் மாயையும் ரெண்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க மாயையை உபாதியாக வச்சிருந்து ஈஸ்வரன் மாயிட பிரதிபிம்பிதமா இருக்கிறதோ ஈஸ்வரன் அவித்ய பிரதிபிம்பிதமான சைத்தன்னு ஈவன் இப்படியாக சொல்லணும் இப்படி சொல்ல மாய வேற அவித்ய வேற அப்படி சொன்னாதான் இந்த ரெண்டும் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஏதத்தை சொல்ல முடியும் அப்படி சொன்ன சிஹாந்தத்துக்கு விருப்பமாக இருக்கு பாக்கடியால் எங்கேயுமே அதிஞ்ச வேலை மாய வேலை உடனே சொல்லலை மாயையும் அவிஞ்சம் ஒண்ணுங்கிறது அனைத்து இடத்துலயும் சொல்லியிருக்காரு அதனால இப்படி இருக்க பாக்க வியாசம் பண்றதுக்கு சொல்ல வச்சு சொல்ல முடியாது அதனால இவர் என்ன பண்ணுங்க மாயையும் அவிஞ்சையும் வேறன்னு சொல்லல ஆனா வேற என்ன மாய மாயல அவித்தியா ரெண்டு தாராணங்கள் இருக்கு ஆனா உபாதிகள் வேற மா மாய உண்மையிலே அவித்தியா நானான்னு சொல்லிட்டு வந்தேன் சொல்ற அப்படின்னா எப்படி உன்னோட பிரக்கிரிய எப்படி மாயங்கிறது ஒண்ணு ஒரே ஒரு மாயதா இந்த மாயில அனந்த பாகங்கள் இருக்கு ஒரு பதா எடுத்துருந்தோம்னா ஒரு ஒரு சம்பூர்ணமான ஒரு வசரங்கள் எடுத்துருந்தோம்னா அந்த வஸ்திரத்துல இப்படி ஒரு நூல் சேர்றது கட்டங்கள் இருக்கு ஆனா இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு படம் கட்டம் தான் தெரியறது பாகங்கள் இந்த படத்துல எவ்வளவு பாகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பாகங்கள் அந்த மாதிரி மாங்கிறது ஒரு பெரிய வியாபகமான ஒரு பதார்த்தம் ஆனா ஒண்ணு அதுல அனந்தமான அல்ப அல்பிரதேசங்கள் இருக்கு இந்த ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு அபிஜேகள் பிரதேசம் ரெண்டும் ஆவரணம் நேபம்னு ரெண்டு சக்திய உடையதாக இருக்கு இதுதான் அவித்யானம் இதுக்கு ஏன் அவித்யானி பேருன்னு கேட்டா வித்யால நிறுத்தியாக அதனால அவித்யானி அவிக்கியானனால இத வந்து ரெண்டு காரியம் செய்யப்படுது ஆபரணம் பண்ணி விஷயத்தை பொருள் சுரூபத்தை ஆபரணம் பண்ணணும் இல்லாதத தெளிவப்படுத்தணும் இது ரெண்டு காரியம் யாருக்கு பண்ணாலும் ஜீவனுக்கு அதனால இந்த அவித்திய ஜீவனுக்கு உபாதியாக வைக்கின்றோரோ இப்ப நானா ஜீவவாதம் தான் பிரகடாசாரமாக படிக்கிறேன் தேக ஜீவவாதம் இல்லை எத்தனை அவிச்சையோ அத்தனை ஜீவன் ஒரு ஜனுக்கு ஒரு அவிட உண்டாக கூடிய மனசுடீரம் சூடச் உபாசியாக வரும் தியானம் வரும்போது வரும்போது அந்த ஒரு அவிச்சேங்கிறது நஷ்டமா அப்ப என்ன ஆறாம என்ன ஆறான்னா அப்ப சுற்றி கேட்ட மாத கண்ணாடியில இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் கண்ணாடி உறந்து கொடுக்குனா எந்த போச்சேன்னு கேட்டா எங்கும் போகலை பிரதிபிம்பது பிம்பம் தானே சுக சைதன்யமாக இருக்கு இது இவருடைய சிந்தம் இப்படி பாக்குறது இந்த மாதிரி சொல்றதான உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா மாயங்கிறது எல்லாம் சேர்ந்து உங்க அது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் பிரதிபிம்பமானவர் சொல்லும் போது ஈஸ்வரன் அவர் சொல்லணும் மாதேசமும் வெவ்வேறு பிரதேசத்தை தனித்தனியாக சொல்லிடலாம் ஆனா இப்படி எல்லாமே சேர்ந்ததுதான் மாயல் அப்படி சொல்லும் இந்த சம்பூர்ண மாயல பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இது ஒவ்வொரு பிரதேசத்துல பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய ஜீவன் அவ்வளவு அந்தர்மாவாகவும் இருந்துச்சன அவ ஜீவன் முக்தியா இருக்கும் போது குருவாக வச்சுக்கிறான் சிஷ்யன் வச்சுக்கலாம் ஒருத்தன் வந்து சுகத்த அனுபவிக்கிறான் ஒருத்தன் துக்கத்தை அனுபவிக்கிறான் சொல்ல முடியும் இத்தனை எத்தனையோ வைத்தித்திரங்களுக்கு இவ்வளவிலும் இது பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு ஒரு ஒரே ஒரு விசேஷம் இந்த அந்த கலனத்துல வித்தியங்கிறது உண்டாகுது உபதேசத்தினால அகண்டிங்கிறது உண்டாகுது அப்படி இந்த ஒரே ஒரு அறிக்கையை அவனுக்கு அந்த இடத்துல நசிச்சு அதனால இந்த ஜீவனுக்கு உத்தி பாக்கிய அறிக்கையெல்லாம் இருக்கிறதுனால மற்ற ஜீவனுங்களுக்கு அந்த சரியில் வந்து இருக்கு அப்புறம் ஒரு சி என்னன்னா இப்ப இந்த முத்தனான ஜீவன் இருக்கான முக்கியம் அடைஞ்சுட்டானே இவன் இவனுக்கு மத்தங்கள் மத்த ஜீவ திருஷ்டியில இருக்கக்கூடிய பல்கம் இருக்கு அதாவது பிரபஞ்சம் இருக்கு இந்த பிரபஞ்சானுபவம் இருக்குமா இருக்காதான் ஏன்னு கேட்டா இவனுடைய அவிஞ்ச போடு தூண்டது வார்த்தை ஆனா மத்த அதித்யா பாகங்கள்லாம் என்னென்ன இருக்கே மத்த ஜீவனா பிரபஞ்சத்தை பார்த்துக்கே தானே இருக்கா அப்ப அந்த பிரபஞ்சமானது இந்த ஜீவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டா தெரியாதுன்னு எல்லா பிரபஞ்சமும் இருக்கு ஆனா அந்த பிரபஞ்சமானது இந்த ஜீவனார அனுபவிக்க முடியாது அதுக்கு என்ன காரணம் சொல்றான்னா கண்ணில்லாதவன் ரூபத்தை பார்க்க முடியாது அதுக்காக ரூபம் இல்லைன்னு சொல்ல இந்த ரூபத்தை பார்க்கறதுக்கு அவனுக்கு கண்ணுங்கிற சாதனம் தேவை அது இல்லையே அதனால பார்க்கலாம் இப்ப பிரபஞ்சத்தை பார்க்கறதுக்கு அவனுக்கு அவித்யாத்தியங்கிறது முதல் காரணம் அறிஞ்சா தியாகம் இவனுக்கு இல்லை எந்த பிரபஞ்சத்தையும் உபகோகத்துல இருந்து நிறுவம் வரது பூஜை விஸ்வ மாயாணி வருத்தி ஒரு ஸ்ருதியில முதல்ல ஒரு ஜியானம் என்பது தியானம் வந்ததுனால அறிந்த பொருத்தம் அவிங்க போன திறமை ஏதோ சம்சாரம் சார் ஜீவன் முக்தி அப்புறம் விதேக முக்தி சொல்றது அதுக்கு அடுத்தது விதேக முக்தி சொல்லும் போது விஸ்வ மாயா நிவர்த்தி ஒரு அதித்யக்கு தான் நிவர்த்தி வந்தது மாயைக்கு நிவர்த்தி வரல இந்த சுருட்டி என்ன சொல்றது மாயக்கு நிவர்த்தி வருதுன்னு சொல்றது அப்ப நீங்க இதுக்கு என்ன பதவி சொல்லுதுன்னு கேட்டா அவர் பண்ற இந்த இடத்துல மாயா சப்தத்துக்கு அதித்யான அர்த்தம் இந்த சுருட்டில மாயாகத்திற்கு அவித்தியா இவன் கிட்ட இவனுக்கு முதல்ல ஒரு அவிக்கையில் விருத்தி ஏற்பட்டது ஜீவன் முக்தி காலத்துல சம்ஸ்காரூபங்கள் இருக்கின்றே இருந்தது விவேக முக்தி காலத்துல பிரார்த்தனை முடிஞ்ச விவேக முக்தி காலத்துல அந்த மாயையுடைய அவிக்கையுடைய ஒரு சம்ஸ்காரம் இருந்தது அந்த சம்ஸ்காரத்தில் விவரத்தி ஆயிருக்கும் இவ்வளவுதான் இன்றைக்கு சுத்தி காலமே திரும்ப ஒரு நாள் விவரத்தி கிடையாது ஒரு கேள்வி இன்னொன்று நீங்க இப்படி இந்த மாயில அந்த பிரதேசங்கள் இருக்குதுன்னு சொல்லுங்க அதுல ஒவ்வொரு அதித்தியா பொருள்மே ஒவ்வொரு ஒவ்வொரு ஜீவனுக்கு தியானம் வந்து முக்தி ஆகும் போது ஒவ்வொரு அதிர்ஜயா தீங்கண்டே போயிடறதும் இல்ல அப்ப ஒவ்வொரு அறிக்கையா போற கடைசியில ஒரு நாளைக்கு மாயையே இல்லாம போயிடுமே கொஞ்சம் கொஞ்சமான இந்த மாயிகை பிரபஞ்சம் குறைஞ்சு போகணும் இல்லைன்னு ஒரு ஏன்னா இருந்தாலும் ஒவ்வொரு அபிஷேயான நிறுத்தியாகும் போது அது குறையணுமே அப்படின்னு கேட்டா அதுக்கு உரைய பதில் என்ன சொல்றாங்கன்னா இது தேவராக்கா இருக்கியாது ஒரு கணக்கு இருந்ததுன்னா அதாவது ஒரு சங்க இருந்ததுன்னா எத்தனை பிரதேசம் ஒரு சங்க இருந்ததுன்னா அப்போ ஒவ்வொரு நாளும் குறையும் போது அந்த சங்க குறைஞ்சிட்டே போகும் ஒரு நூறுதான் பிரதேசம் அதே சொன்னா ஒரு ஜீவன் நிறுத்தியாச்சுன்னா குறைஞ்சி போச்சு தொண்ணூத்தி ஒன்பது தான் இருக்காங்க இன்னொருத்த வந்தது ஆனா அனந்தம்னு சொல்றது எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டதில்லையே அனந்தம்னு சொல்றது அதுல ஒண்ணு குறைஞ்சது சொன்னா அந்த ஆனந்தேக்கு பஞ்சமே இல்லை அதாவது எண்ணிக்கைக்கு உட்பட்ட பதார்த்தத்துலதான் ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி முக்கிய அது குறையும் சொல்லலாம் அனந்தமான ஜீவன் இருக்கிறது அதுல இத்தனை ஜீவனுகளுக்கு முக்கிய வந்தது அப்படின்னு சொன்னா முக்தி வர வர அந்த ஜீவனுகளுக்கு அனந்தமான நாளையே குறவு கிடையாது ஆனா சொல்றது அப்படிதான் அனந்தம்னே பஸ்டே சொல்லும் போது அதனால அனந்தம்னு சொல்றது எத்தனை ஜீவனுகளுக்கு முக்கிய வந்தாலும் அது அனந்தமாகவே இருந்துருக்கும் அது வந்து ஒரு நாள் எல்லா ஜீவனும் முக்கிய ஆகி கிடைக்கிற ஒண்ணுமே இல்லை மாறு போயிட்டு அப்படிங்கிறது கிடையாது மா அதாவது இது ஒரு நாளுக்கும் நிவர்த்தியாக கூடிய பதார்த்தம் இல்லை ஆனால் இது எப்பவுமே நிவர்த்தி கிடையாது அபிச்சேக்கு நிவர்த்தி உண்டு ஆனால் மாயைக்கு நிவர்த்தி இல்லை இப்படி சொன்னால் பிரம்மா அத்வை எப்படி சிந்திச்சு ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு அதுதான் உங்களுக்கு சத்தியம் அப்படின்னு சொல்றது எப்படி சிந்திக்கணும்னு ஒருத்தர் கேட்டார் அதுக்கு பதில் சொல்ற அத்வைத்த ஹானி இல்லையே அத்வைத்தம் சத்தியம் சொல்றேன் நிச்சார்பூட்டம் எத்தனை இருந்தாலும் அத்வைத்திற்கு ஹானி இல்லை இப்ப மாயங்கிறது இருக்குன்னு சொல்றேன்னு அது சத்தியம்னு நான் சொல்றேன் மாயைக்கு நிவர்த்தி இல்லைங்கிறது தான் நான் சொல்றேன்னு தர மாயையை சத்தியம்னு நான் சொல்லலையே சத்தியம் சொல்லாததுனாலே அதுவே சற்று எந்த ஹானியும் இப்படி இவர் சொல்றது மற்ற வியாசாய கர்த்தா சரிபட்டு வராது மற்ற வியாட்சா தாக்கள்லாம் மாலையின் அமைக்கம் ஒண்ணு வச்சு என்று அதித்தா நிபுத்தினா மாயா நிவர்த்தி அப்படின்னு சொல்லி வந்து இருக்கா மாலைக்கு நிவர்த்தி இல்லை அப்படின்னு சொல்றவர் இவர் ஒரு கருஷ்டே விஸ்வமாயா நிவர்த்திங்கிற இடத்துல மாயா சத்திற்கு அவிச்சா அதுக்கு நிவர்த்தி கிடையாது அதனால அனுச்சேக்கியம் அது நிச்சயமாக இருந்தாலும் அனுச்சே நிவர்த்தி கிடையாது ஒரு திருஷ்டாந்த பொழுது நிச்சயா இருந்தாலும் அது எப்படி அனாதியாக இருக்கும் அதே மாதிரி நிச்சயா இருந்தாலும் அது அனந்தமாகவும் இருக்கும் அதனால அந்த மாயைக்கு நிவர்த்தி இல்லை அவிக்கைக்கு மாத்திரம்தான் நிவர்த்தி ஆனால் அவிக்க வேலை மாய வேலைங்கிறது கிடையாது மாயையுடைய ஒரு அம்சம்தான் அழுது அம்சம் சொன்னா அவயவம் இல்லை அவயவம் மாதிரி ஆகாசத்துல பல அம்சங்கள் கடாகாசம் இருக்கு ஆகாசத்தை அனாதி அனந்தம் ஒத்துக்கார்கள் செவ்வப்பிரதேசத்தில் இருந்தாலும் ஆகாசம் அனாதி அனந்தம் என்று ஒத்துக்கிறார்கள் அதே மாதிரி மாதையை நான் ஒத்துக்கிறேன் சர்வ விரதையும் வரும் அகிரஹானி இல்லை இப்ப இவ்வளவு விஷயங்கள் அசாதாரணமாக சொல்ல வேண்டும் இப்ப இருக்கு மேல பாக்கியத்துக்கு போறோம் இந்த பிரக்கிரியெல்லாம் மேற்கொண்டு சூத்திரக்காரரை சொல்ல போறார் அப்படிங்கிற சூப்பரவு விஷயத்தை மனசில வச்சிருந்து ஆச்சாரியர் அத்தியாச பாக்கியத்தை ஆரம்பித்தார் அத்தியாச பாக்கியத்துல முதல்ல என்ன சொல்றார் இவ்வளவு தூரம் சொல்லி அத்தியாசம் வர வேண்டியது அவசியம் அது இருக்குங்கிறது சித்தம் பண்ணணும்னு நான் உத்தேன் ஆனாலும் இந்த ஜீவாத்மாவிடம் அத்தியாசம் வர முடியாது இது மேல் ஆட்சேபர முடியாது அப்படின்னு கேட்டா அத்தியாசம் வர இடத்துல எந்த மாதிரி இருந்தா அத்தியாசம் வருதுன்னு பார்த்து அந்த மாதிரி இது இல்லை அதனால அத்தியாசம் இல்லை அத்தியாசம் சொன்னா நீங்க சாதாரண அத்தியாசத்து சுபு அதாவது ஒரு சுக்தி இந்த சுத்தியை பார்த்து ரஜதம் தான் இந்த சமயத்துல சுத்தியில ரஜதாசானம் ஏற்பட்டது அப்படின்னு விவகாரம் பண்றோம் சுத்தியில ரஜத சாதாத்மியான இது எப்ப ஏற்பட முடியும் அப்படின்னு கேட்டா தெரியாதான் ஏற்படுத்தும் எல்லா பூரது சுத்தி அப்படின்னு ஒரு பந்து தெரிஞ்சு கொடு ஆனால் அதுல அது ரஜதங்கிற அபாரத்தை அந்த அளவுக்கு வர முடியும் இல்லையா ஆனா இங்க எப்படி இருக்குன்னு கேட்டா ஆத்தூபம் கிடையாது ஆத்மஸ்வரூபத்தை நான் தெரிஞ்சுக்காதவன் இல்லை எல்லாருக்கும் ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சே இருக்கு இந்த ஆத்மஸ்வரூபத்துல அனாத்மாவான தேகாதிகளுக்கு ஒரு சதாத்ம கிரகம் வர முடியுமோ ஹேத இருக்கே ஹேத ஜானம் இருக்கே அதனால ஆத்மாவை அனாத்மாவாக திரிக்கிறதுக்கு வேண்டிய காரணம் இல்லை அதுக்கு விருதுமான இருக்கு என்ன சொல்லணும் ஏட கிரகம் ஒவ்வொருத்தரும் மனுஷன் இல்ல தேவம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் விவகாரம் கேடுக கிரகம் உள்ளதும் அப்படின்னு கேட்டா அப்படின்னு அவனுக்கு தெரியும் நான் மனுஷன் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தால் கௌனமாக இந்த பிரயோகம் பண்ணலாம் ஆங்கிற இது கௌனம் கௌனம் இது தெரிஞ்சும் அது அதுவே இதுல பிரயோகம் பண்ணினா அந்த பிரயோகத்தை கௌனம் சொல்றோம் இந்த பையனை சிம்மம் அப்படின்னு சொல்றது பையன் வேற சிம்மம் வேற தெரிவின்னு சொல்றான் அப்படி இருக்கிறது இந்த சிம்ம சக்க கவுனம் அதே மாதிரி நான் வேற என்னுடைய சரீரம் வேற அப்படின்னு தெரிவிக்கே நான் மறுக்கேன் அப்படின்னு சொல்றான் இந்த பிரயோகத்தை கௌனம்னு சொல்லணும் அப்படின்னு மீமாசகாரை சொல்றாங்க மீமாசகர் சொல்றா இது சமன்வய சூத்திரத்திலையும் கடைசி வருது சமன்வய சூத்திரத்திலயும் கடைசியில இந்த அத்தியாக கௌன ஆகியா கவுனம் நபிச்சான பாஷ்டக்காரர்களே கேள்வி கேட்டு இல்லை இந்த மாதிரி ஹேத பிரதி யாருக்கும் இல்லாததுனால இதை வந்து கௌனம்னு சொல்ல முடியாது இது அத்தியாச பாஷக்காரே சொல்றாங்க அரே பூரபட்சி பூரபட்சம் வந்து சம பிரக்கா விருந்தஸ்வாவோ இத்தரேத்தரோ சிந்தா்மாவாபி அஸ்மிரயோச்சரே விஷயணி சிதாத்மக்கே யுஷப்போச்சரே விஷயிணர் விஷய அச அசு சந்திரிதான் அது எது மூல அசம் யுஷ்மஸ்மிரயோச்சரம் அஸ்மிரோச்சரம் சாராத்மியாசம் சாராத்மியாத்தியாசம் எப்படி வருது அப்ப பிரத்யேகோசரம் இது ரெண்டுக்கும் சாதாத்மியாபியாசம் வரமுடியாதுங்கிறது அனாத்மா தேகம் இந்தியம் மனசு இது எல்லாம் விப பிரத்யேகோசனம் அப்ப சொல்றது ஆத்மா ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் அத்தியம் வராது இது முதல்ல இது வராது கேட்டாத்மா ஆத்மா வேறு அனாத்மா வேறுன்னு தெரிகிறது ஒரு இன்னொரு ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் அத்தியாசம் வராது நம்ம லோகத்துல பாக்குறது ஒரு சுத்தியதம் அப்படின்னு ஒருத்தம் கமிக்க எனக்கானதோ இல்லையா வருது சேதனத்துக்கு அந்த திரமம் வந்தா சேதனத்துக்கு வரக்கூடிய திரமம் ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயமாக கிரகிக்க கூடியதாகத்தான் இருக்கே தவிர நான் தான் அந்த விஷயம்னு வருது அப்படி பாக்குறதுக்கு என்ன தெரியலன்னு கேட்டா ஒரு விஷயம் இன்னொரு விஷயமாக தவிர ஒரு விஷயம் ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய திருஷ்யம் ரெண்டு திருஷ்யத்துக்குள்ள பரஸ்பரம் சத்தியாகம் பார்த்திருக்கோம் ஆனா ஒரு கிரஷ்டாவுக்கும் ஒரு திருஷ்யத்துக்கும் அஹ் சாதாரண லோகத்துல கைய பார்க்கணும் கிரஷ்டாவுக்கும் திருஷ்டியத்துக்கும் அத்யாதம் ஒன்று ஒரு பெரிய ஆபத்து இருக்கு ஒன்னா திரட்டா திருஷ்யமாக மாறணும் இல்ல திருஷ்யம் திரக்டாவாக ஆகணும் இது சாத்தியம் இல்லை இல்லையா ஒரு திரக்டாவுக்கும் ஒரு திருஷ்யத்துக்கும் ஒண்ணா ஒருக்கும் ஒரு ல பாக்கவே கிடையாது நீங்க சொல்றது அப்படி இருக்கு இப்ப என்ன இந்த அனாத்மா கூட திருஷ்யத்துல சேர்ந்துருக்கு அதாவது விஷயம் ஆத்மஸ்வரூபம் சைதன்யம் சேதனஸ்வரூபமான ஆத்மா அந்த அனாத்மாக்களுக்கு இருக்கு இதுதான் திரட்டாண்டிருக்கு அதனால தேகாதிகளுக்கும் ஆத்மஸ்வரூபத்தும் விஷய விஷயம் இருக்கிறதுனால பார்த்து கிடையாது இது சொல்றாரு விஷய விஷயம் அது மாத்திரம் இல்ல சுத்திய பார்த்து யானையானு எவன்காலும் வர முடியுமா இப்படி சுத்தியை பார்த்து வரலாம் ஏன்னு கேட்டா ரெண்டு பதாரசத்துல ஒரு இதுதான் அதுன்னு ஒரு அபேத படம் வரணுமே ஆனால் இந்த படார்த்தத்துக்கும் அந்த பதாரத்துக்கும் சாதிருஷ்யம் இருக்கணும் இது வந்து பல படம் இருக்கு சித்தி பார்த்து இது பல பலம் இருக்கு அதன் பல பலம் இருக்கு சரி இந்த வரலாம் ஒரு கறிக்கட்டையில போய் இது அஜிதம் அப்படின்னு பிராந்தி வரணும் இல்லை ஏன்னா அது சாதியமே இல்லை அதனால லோகத்துல பாக்கடுத்து ஒரு சதிருஷத்துல இன்னொரு சதத்துக்கு அபேதாத்தியாபம் வருது இந்த மாதிரி பார்த்துருக்கோம் நீங்க சொல்ற ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் சாதிசியம் இல்லவே இல்லை அதுக்கு பதிலாக ரொம்பவும் வித்தியாசம் இருக்குக்கும் வளிச்சியத்துக்கும் எப்படி ஒரு வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு இதை நான் சொல்றேங்கிறது மாத்திரே அப்படின்னு சொல்றது இருக்கும் வளித்தம் மாதிரி அப்படின்னா சில அனாத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் அவருடைய ரெண்டு அபியாசம்யாசம் அபியாசத்தில் ரெண்டு விதமான தாராத்மாத்தியம் சித்தியையே ரஜனமாக எப்ப நினைக்கிறோமோ இது தாராத்ம இது வேற வேற தர்மி வேற தெரியாது அதுக்குரிய தர்மம் வேற எங்களுக்கு தெரியறதுன்னு சொன்னா அது வந்து தர்மாத்யா ஒரு உதாரணத்துல ஸ்பட்டிதம் இருக்கு இந்த ஸ்பட்டிதம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஜெபாகுசமும் ஒரு சவப்பான ஒரு குட்பம் இருக்கிறதுனால இந்த ஸ்கட்டிதம் இப்ப சவப்பா இந்த இடத்துல இந்த ஸ்பட்டிகமே புஷ்பம் அப்படின்னு நமக்கு இல்லை அந்த ரூபம் அந்த சிவப்பு இருக்கு வர்ணம் ஸ்பதிகத்துல இல்லை அது இருக்கிறது குசுமம் அதாவது புஷ்பத்துலதான் இருக்கு அந்த புஷ்பமும் ஸ்பட்டிகமும் இப்ப ஒன்னாவதுல ஏன்னா ஸ்பட்டிகம் வேற புப்பம் வேலைங்கிறது நமக்கு பிராந்தி வரல அப்படியே இருக்கு ஆனாலும் இந்த ஸ்பட்டிகமானது சிவப்பாக செய்கிறது அப்படின்னா இது வெறும் தர்மாத்வா தர்மீ அத்தியாசம் இல்லாமல் தர்மாத்தியாசம் வருது இதே மாதிரி ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதுனால சாதாரண அத்தியாசம் வேண்டாம் போன்ற வேண்டாம் ஆனா அனாத்மாவுல இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் ஆத்மாவுடையும் ஆத்மாவுல இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் அனாத்மாவுடையும் உதவடியாக ஒரு அத்தியாசம் வரலானே தர்மாத்தியாசம் வரலாமே இந்த தர்மாத்தியானம் வந்தாலும் கூட நமக்கு போகும் இந்த விவகாரத்துக்கு ஏன்னா தேகம் வேற நான் வேற ஆனா தேகத்துல எடுக்கக்கூடிய தர்மங்கள்லாம் என்கிட்ட இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் தேகத்தில் வரக்கூடிய சுகம் துக்கம் இத்தியாதிகள் எதெல்லாம் வந்து அதெல்லாம் எனக்கு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் ஆஹ் வேலைகள் வேறதான் ஆனா அது உடலாம் எனக்கு தெரிகிறது தேகத்தில் எடுக்கக்கூடிய மனுஷியத்தும் பிராமணத்தும் இத்தியாத்தியாதிகள் ஆத்மாவில் எனக்கு தெரியுது இதே மாதிரி இந்திரியம் ஒரு வேலை செஞ்சதுன்னா அதுல உள்ள தோணம் எனக்கு தெரிகிறது அதனால தர்மிய சொல்லணுங்கிற இந்த தர்மாத்தியாசம் வந்தால் கூட போகும் இதுவாவது இது வைக்கின்றே நம்ம வந்து இந்த தர்மாத்தியாசத்தினாலதான் மறுக்கனுக்கு ஆத்மாவுக்கு சம்சாரம் ஏற்பட்டுருக்கு இந்த தர்மாத்தியாசத்தை நிவிற்த்தி பண்றதுக்காக நிவர்த்தி பண்ணனும் அது ஞானம் உங்களால தான் முடியும் அந்த ஞானத்தை ஏற்படுறதுக்காக ஏற்படுத்துறதுக்காக இந்த சாஸ்திர ஆரம்பம் ஏற்படுறது சொல்லலாமே ஆத்மர்மம் அனாத்தர்மம் இது ரெண்டுக்கும் அதிகாரம் வரணும் வரலாம் அது வரவே முடியாது இதுவே வர முடியாது அது சர்வதா வர முடியாது அப்படியான அது ஏன் வர முடியாது நானும் ஒரு திருஷ்டாந்தம் காமிச்சிருக்கேன் பட்டிகம் வந்து சிவப்பா தெரிகிறது ஆனா குசுமம் பட்டிகம் வெவ்வேறு எனக்கே தெரிய தெரிகிறது அப்படின்னு சொன்னா இல்லை அந்த திருஷ்டாந்தமே நான் தெரியாது அந்த திருஷ்டாந்தும் தெரியும் இவங்களுக்கு தெரியவே தெரியாது இது சவப்பு வே அதாவது சவப்பா இப்படி பார்க்கணும் எப்படி பார்க்கணும்னா குசுமம் ஸ்பட்டிதம்னு பார்த்தேன்னா இது வேடம் தெரியும் ஆனா ரத்த ரூபம் உள்ளது கடிதம் அப்படின்னு பாக்குறதுக்கு இது ரெண்டு வேற இல்லை என்ன தெரியும் எழுத்தாமல் இருக்கக்கூடிய சுத்தி ரகசமாக தெரியுது ஆனா அவங்க எப்படி பாக்கணும் அதை எழுத்தாமோல இருக்கக்கூடிய வஸ்துன்னு பாக்கறானே சுத்தியாக பாக்கற ஏன்னா இந்த பிராந்தனுக்கு கூட தெரியும் சுத்தி வேறு ரஜதம் வேறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது தெரியாதவனே கிடையாது சுத்தி வேறு சுத்தி வேற விரதம் வேறுங்கறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவன் அந்த சமயத்துல அதை பார்க்கறதுக்கு எப்படி பாக்குறான்னு சுத்தின்னு பாக்க இது பார்க்க இது ஒண்ணு இது ரகதம் அப்படின்னு பாக்க இதும் ரகதம் அந்த மாதிரி அத்தியாசம் பண்ணலாம் அப்படி பாக்கிறது தேகம் வேறு சரி ஒதுவேன் தேகம்னு சொல்லும்போது வேற ஆத்மான்னு சொல்றது வேற ஆனா நான் தேகம்னு ஒத்த போது நான் மனுஷன் மனுஷன் சொல்லும் போது வேறன்னு தெரியல அந்த சுத்தி வேற ரஜகம் வேறதான் ஆனா இது வேற ரஜகம் வேற இல்லை அப்படின்னு எழுதவுல இருக்கிறது எப்படி சொல்றானோ அதே மாதிரி தேகம் வேற நான் வேற ஆனா நான் வேணுதான் அப்படின்னு இல்லையா அதனால அதிகம் ரத்தமாக தெரியும் அதிகமே ரத்த ரூபத்த உடையது அதாவது ரத்தத்தேன ரூபேனா ரத்த ரூபத்துக்கு தர்மியானதும் அதிகமும் ஒண்ணு நம்பியே அவங்க நினைக்கிறான் ஆனா அந்த இடத்திலும் அந்த ரெண்டு தர்மிற்கும் அபேதாத்தியானம் வந்ததுனாலதான் அந்த ரத்த ரூபம் அதிகத்துல தெரிகிறது இல்லாட தெரியாது அதனால நீ சொன்ன திருஷ்டாந்தம் தர்மத்தியாசம் இல்லாமலே தர்மாத்தியாசம் இருக்குங்கிறதுக்கு உதாரணம் ஆகாது அதே மாதிரி இந்த உதாரணத்தை நான் சத்து சொல்லிட்டேன்னா இந்த ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் சாதாத்யாத்தியாசம் வராததுனாலே தர்மாத்தியாசமும் வர முடியாது தர்மாத்தியாசம் எந்த இடத்துல வரலாம் என்று சொன்னா தர்ம ரெண்டும் சாராத்யாத்தியாசம் வந்தாதான் வரலாமே என்று விட அது இல்லாக்கா வர முடியாது தர்மங்களுக்கு தர்மாத்திய சர்வதா முடியாது என்ன ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் தர்ம அத்தியாகமோ இல்ல ஆத்மாவில இருக்கக்கூடிய இந்த தர்மங்கள்லாம் அனாத்மாவில தெரியறது அனாத்மாவில் இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் ஆத்மாவில தெரிகிறதுங்கிற அத்தியாசமோ இந்த ரெண்டு விதமான அத்தியாசமும் வர முடியாது இது தீர்மானமான இன்னொரு விஷயம் என்னன்னா இது பண்ணிட்டு ஆட்சியா சொன்னா இந்த தியானம் வர முடியாது இந்த பிரமமான ஒரு பிரமே வர முடியாது இவ்வளவுதான் ஆத்மாவும் அனாத்மா ஆத்மானும் ஒரு காந்தி ஏற்பட முடியாது எங்களுக்கு ரெண்டு விதமான அத்தியாசம் உண்டு அத்தியாவம் தியானாத்தியாசம் அர்த்தாத்தியாசம் அத்தியாக புதிதா அர்த்தாத்மகா தியான ரெண்டு விதமான அத்தியாசம் அனிர்வச்சனீங்கவாதம் வேளாண்மைகள் ஒத்துழைண்ட அனிர்வச்சனீயவாதம் சொல்றது அந்த இடத்துல தமாத்மகமான தியானமும் உண்டாகிறது அதுக்கு விஷயமான பதார்த்தம் உண்டாகிறது சொல்றது மற்ற எந்தாஸ்திரத்தையும் இது கிடையாது சுத்திய ரஜகமாக பார்த்தாங்கன்னு சொன்னா அவன் பார்த்தான் அவ்வளவுதான் இங்க ரஜதம் வரவே இல்லை ஆனால் சுத்திய ரஜகமாக பார்க்கும் போது பிராந்தி மாத்திரம் இல்லை அந்த எழுதாத அதிருச்சினியமான பிராதிசாரிகமான ஒரு ரஜதம் கூட வந்தது வந்து அப்படிங்கிறது இந்த அந்த சாஸ்திரம் பல இந்த மாதிரி அதனாலதான் நம்ம பிரபஞ்சத்தை எல்லாம் பார்க்கும் போது நம்ம பார்க்கறது மாத்திரம் இல்ல பிரபஞ்சம் விஷயம் கூட இருக்கு விஷயத்தினுடைய சத்தையை ஒத்துக்கணும் அப்படி பாக்குறது இந்த பிராந்தி இல்லாததுனால விஷயம் அது இல்லை ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டால் பிராந்தி இல்லாததுனால காந்திக்கு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இத்தக அப்பிரேகோச்சுடைய விஷயம் அப்படின்னு கிடையாது வருது இதுவரை முன்னாடி சொன்னது இப்படி சொல்லலேன்னு சொன்னால் முன்னாடி சொன்ன பாக்கியமும் அப்புறம் சொல்லக்கூடிய இந்த அத்தியாத பாக்கிய குருபக்ஷ பாக்கியத்துல ரெண்டாவது விஷயம் தான் அது எப்படின்னா சுதராம் இத்தரேதரான் உபபக்தி இதோட காந்தி வர முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கு தான் ஆரம்பிச்சு திரும்பி அர்த்த பிரத்திய அதே விஷயத்தை திரும்பி எடுத்து திருப்பும் வீடு காஞ்சாலும் வராதுன்னு நீ இந்த ரெண்டு பாகம் ஒன்னு ஒரே விஷயத்த ரெண்டு தடவை சொன்ன மாதிரி ஆத்மாவுக்கும் அற்பத் திரை கோச்சலுக்கும் அத்தியாகம் வர முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலே யுப்பத்திரத்தை கோச்சலுக்கும் அற்பத்திரத்தை வர முடியாது இது என்னது காரணம் சொன்னதும் அதை நான் இப்ப ரெண்டும் ஒரே விஷயத்த ரெண்டு தடவை சொன்னதான பாக்கியத்தில் வந்து இதுக்கு இவரை என்ன சாத்திரின்னு சொல்ற முதல்ல சொன்னது தியானாத்யாகம் வர முடியாதுன்னு அக்கட்சியம் இரண்டாவது தடவை சொன்னது அர்த்தாத்தியாக விஷயாத்தியாகம் வர முடியாது அப்படின்னு சாப்பிடம் பண்ணுறாங்க இப்படியாக இந்த அத்தியாசத்தை இது ஒரு ஆட்சேபிங்க இந்த அத்தியாசம் வர முடியாதுன்னு சொல்லும் விஷயத்தான் இது அத்தியாசம் எப்படி வர முடியும்ங்கிறது அடிக்கடி